இருபதாவது பாடல் அரிதாகிய மிக பெரிய சூரியன் தனக்கு வேறு வேலையில்லாதது போல சின்னஞ்சிறிய தாமரை பூவை மலரச் செய்கிறான் இது அவனுடைய பெருங்கருணை இது பேரருளாளனாகிய முருகன் மிக இழிந்த எனக்கும் உபதேசம் செய்கிறான் என்று நினைக்கிறார் அருணகிரியா இது முருகனுடைய தனிப்பெருங்கருணையாகும் நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்கிறார் மாணிக்க வாசகர் சிவபெருமானேன் நீ தாயை விடச் சிறப்பானவன் நான் நாயை விட மட்டமானவன் தாயை விட சிறப்பான நீ நாயை விட மட்டமான எனக்கு அருள் புரிகிறாயே என்கிறார் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே என்பதும் திருவாசகம் இந்த சிந்தனை அருணகிரியாரை நினைக்க வைக்கிறது உபதேசம் பெற்றதை நினைக்கிறார் பாடுகிறார் முருகா நீ விரிதாரண விக்கிரம வேள் உறுதியான விரிந்த கீர்த்தியை உடைய செவ்வேள் இமையோர் விரும்பி சொல்லும் தாரக மந்திரமான பிரணவத்தின் பொருளாய் நிற்பவன் இமையோர் புரி தாரகன் நாகபுரம் எனப்படும் தேவலோகத்தை தாங்கி காப்பாற்றும் நாக புறந்தரன் இவ்வளவு பெருமை படைத்த நீ என்னை தகுதி கருதி உண்மை பொருளை உபதேசித்தது ஆச்சரியம் மெய்ப்பொருள் அருமையானது அதை கேட்கும் தகுதி கருதி நீ எனக்கு உபதேசித்தது மிகப்பெரிய கருணை அல்லவா என்கிறார் அருணகிரியால் முருகன் மூன்று பேருக்கு உபதேசம் செய்தான் சிவபெருமானுக்கும் அகத்தியருக்கும் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் செய்தான் தேவர்களில் சிறந்தவர் சிவபெருமான் முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர் மனிதர்களில் சிறந்தவர் முருகன் உபதேசம் செய்கிறான் வேளா சரணம் சரணம் என்மேல் வெகுழாமல் இனிமேலாயினும் கடைக்கண்பார் பருப்பத வேந்தன் மகள் பாலா குருமுனியார்க்கும் திருப்புகள் பண்ணவர்க்கும் உண்டவர்க்கும் உபதேசித்த என் ஆண்டவனே என்று முருகரந்தாதி இதை மிகச் சிறப்பாக மொழிகிறது இந்த பாடலை சொன்னால் முருகப் நமக்கும் உபதேசம் செய்வான் பொருளுக்கு தரனே